हेतवे तापत्रय विनाशाय ச்சிிந்தோோத்ப்பாத்யவிஷா ஸ்ரீகிருஷ்ணா युक्तं चतुर्भुजं शांतं யயர்ச்சேத் சித பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு மேலும் உபதேசிக்கிறார் ஏஷு திருஷ்ணியேஷு இதுவரைக்கும் சொன்ன ஸ்தானங்கள் சொன்னார் இல்லையா அதாவது சூரியன் அக்னி பிராமணன் இது மாதிரி ஸ்தானங்கள்லாம் சொன்னார் இந்த ஸ்தானங்களில் சங்கச்சக்கர கதாம்புஜை யுக்தம் மத்புரூபம் சதுர்புஜம் சங்க சக்கர கதாம்புஜைஹி யுக்தம் சதுர்புஜம் முதல்ல மத்ரூபம் எடுத்துவோம் என்னுடைய ரூபத்தை எல்லா இடத்துலையும் பகவானுடைய இந்த ரூபத்தை நினைக்க சொல்ற ஏக்க ரூபம் மத்ரூபம் மத்ரூபம்னா என்னுடைய வடிவம் வடிவத்தை எப்பேற்பட்ட வடிவம்னா சதுர்புஜம் மத்ரூபம் நான்கு கைகளோடு இருக்கக்கூடிய என்னுடைய ரூபம் கீதையில் அர்ஜுனன் சொல்லுகிறானே தேனவ ரூபேண சதுர்புஜேன சஹசிரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே இப்படி எண்ணற்ற கைகளை உடைய தாங்கள் நான்கு கைகளோடு காட்சியளிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் அர்ஜுனன் சொல்லுவான் அது மாதிரி சசங்க சக்கரம் சகிரீடகுண்டலம் சபீதவஸ்திரம் சரசீருகே கஷணம் சஹாரவக்ஷஸ்தலசோபிகௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் இந்த சதுர்புஜங்களில் என்ன இருக்குன்னா மேலே இருக்கிற கைகளில் சங்க சக்கரம் இருக்குது ஒரு கையில் கதை இருக்குது இடது கையில் கீழே அப்புறம் தாமரை இருக்குது வனமாலி கதீஷாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ பீரக்ஷதுன்னு சொல்கிறோமே அதில் கொஞ்சம் விசேஷமாக சொல்லியிருந்தால் கூட இங்கே சங்க சக்கர கதாம்புஜைஹி யுக்தம் மத்ரூபம் சதுர்புஜம் என்னுடைய சதுர்புஜ ரூபத்தை அந்தந்த கைகளில் இந்தந்த சாதனங்கள் அது ஷங்கு சக்கரம் கதாம்புஜம் இதெல்லாம் இருக்கு இதோடு இருக்கக்கூடிய வரை என்னை அப்படிங்கிற ஷாந்தம் நான் வந்து பரமசாந்த ரூபமாக மந்தகாச ரூபமாக இருக்கிற என்னை சமாஹிதா சன் தியாயன்னு அர்ச்சேத் சமாஹிதா சன்னு நான் சொல்கிறேன் சமாஹிதான் தான் ஸ்லோகத்தில் இருக்குது சமாஹிதா தியாயன் மன ஒருமுகப்பாட்டோட தியானம் பண்ணி கொண்டு அர்ச்சேத் அர்ச்சனை பண்ணு பூஜை பண்ணுன்னு அர்த்தம் அர்ச்சு பூஜாயாம் அப்படின்னு தாத்து பாட்டம் சொன்ன மாதிரி பூஜிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் ஆக இத்தனை ஸ்தானங்கள் சூர்யாக்னி பிராமண காவகாலாம் சொன்ன இடங்கள் அந்த பகவானுடைய ரூபத்தையும் அந்த இடத்துல நினச்சி பார்க்கணும் விஸ்வரூபத்தையும் நினைக்கலாம் ஆனால் இங்கே விசேஷமாக பகவான் அவருடைய அந்த ஏக ரூபத்தை கூடின ரூபத்தை சங்க சக்கர கதாம்புஜத்தோடு கூடின ரூபத்தை ஒரு முகப்பட்ட மனசோடு நினச்சி அதை ஆழமாக தியானம் பண்ணி அப்புறம் பூஜை பண்ணணும் நம்ம பூஜையில் சொல்கிறோம் இல்லையா தியாயாமி முதல்ல தியாயாமி அப்புறம் ஆவாகையாமி அந்த மாதிரி முறையில் பூஜை பண்ணணும் அப்படி பண்ணுறபோது அது திருஷ்டமாகவும் அதிருஷ்டமாகவும் விரும்பி ஆசையோடு அறிவுபூர்வமாக பண்ணினா பண்ணுறதுலேயே நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும் अदृष्ट शक्त पल नन् कम्बा विषय श्रदाजिर्भुज शांत ध्यान समािता एलोक परीपूर्ण आशीर्वाद मनमार्द नलवा हरी ओमी वेदपुरी